அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அறிவு நலம் என்கிற தலைப்பிலே நாம் சிறப்பாக இந்த மெய்யுணரல் அதிகாரத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் சில வரிசை முறைகளை பின்பற்றி அதன் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நினைவூட்டுகிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்திலே மெய்ப்பொருளை உணர்வதற்கான கருத்துக்களை திருவள்ளுவர் பெருமான் அருள் கூர்ந்து நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார் முதல் குரட்பாவிலே சொன்னார் இந்த உலக வாழ்க்கை உண்மை என்று நாம் ஏமாந்து போகக்கூடாது இதை உண்மை என்று மிகவும் ஆழமாக நம்பிவிட்டால் நமக்கு பெரும் துன்பங்களெல்லாம் ஏற்படும் ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே துன்பங்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையின் உண்மையை நாம் உணர்ந்திருப்பது மிக அவசியம் என்பதைத்தான் முதல் குரட்பாவிலே உணர்த்தியிருக்கிறார் அதுக்காக வேண்டி உலகத்தில் நம்ம செயல் புரியக்கூடாதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது நாம் என்னதான் தான் ஆசையோட அறிவுபூர்வமாக என்ன செயல்பட்டாலும் இந்த உலக வாழ்க்கையின் தன்மையை ஒரு பக்கம் மறக்காமல் இருக்க வேண்டியது நம்முடைய பகுத்தறிவுக்கு ஏற்புடைய விஷயம்தான் அது எனவே அழகாக இதை பேலன்ஸ் பண்ணுறது அதாவது வாழ்க்கையை ஒழுங்காக அற வழியில் நடத்தணும் ஆண்டவனை சார்ந்திருக்கணும் நல்ல காரியங்களெல்லாம் செய்யத்தான் வேணும் அதே சமயம் நாம் என்ன நல்லது செய்தாலும் இந்த உலக வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்திருப்பதும் மிக அவசியம் நாம் இவ்வளவெல்லாம் நல்லது செய்கிறோமே நமக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்றெல்லாம் புலம்பக்கூடாது ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது எல்லோரும் அந்த சனிப்பெயிற்சியை அப்படி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இதற்கு மேலே உள்ளந்தோறும் வள்ளுவத்தை கொண்டாடணும் என்று நான் சனி பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறேன் சனி பகவானுக்கு ஒரு குணத்தை சொல்லுவார்கள் பெரும்பாலும் சிலர் மாரகன் என்று சொல்லுவார்கள் அவன் ஞான காரகன் எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவன் என்று கூட ஜோதிஷ சாஸ்திரங்களிலே காணப்படுகின்றன ஆகவே வாழ்க்கையினுடைய துன்பங்களை உண்மை என்று நம்பிவிடக்கூடாது இந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் உண்மையல்ல துன்பங்களும் உண்மையல்ல என்ற ஒரு தெந்த மெய்யுணர்வும் நம்முடைய ஆழமான மனதிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்தை உபதேசம் செய்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் நானும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை அறிவு சேர்த்து விளக்கி கொண்டிருக்கிறேன் இந்த குரப்பாக என்ன சொல்லுகிறது நாலு விஷயங்களை நாம் இங்கே கவனிக்கணும் மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசறு காட்சி இன்பம் பயத்தல் இந்த குரல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணுகிறது இதற்கு உரையாசிரியர்கள்லாம் மிகச்சிறப்பாக உரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் பல்வேறு உரைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு அதனுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல மருள் நீக்கம் பிறகு இருள் நீக்கம் அதற்கு பிறகு மாசறு அதற்கு பிறகு இன்பம் பயத்தல்னு நாலாக பிரிச்சுக்கிறோம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு மருள் நீக்கம்னா மருளுங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் மோகம்னு பேர் ஆங்கிலத்தில் இதுக்கு டெல்யூஷன்னு பேர் அதாவது இந்த உலகத்தில் எது நிலச்சிருக்கோம் எது நிலச்சிருக்காது அப்படிங்கிறத சிந்திக்காமல் இருக்கிற தன்மைக்கு பேர் மருள்ன்னு பேர் நிலையில்லாத விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணி அதுக்காக உழைக்கிறது இருக்கே அது மருள் நிலையில்லேன்னு தெரிஞ்சு உழைச்சோமானா அதில் நமக்கு சில பக்குவம் ஏற்படும் அதுக்கு தான் நிறைய நல்லார் இணக்கம் வேணும் சத்சங்கம் வேணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அந்த உலக வாழ்க்கையை ரொம்ப உண்மையுன்னு நம்பி அப்புறம் இதில் இருக்கிற துன்பத்தெல்லாம் வச்சு கடவுளை திட்டி இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களை திட்டி சமூகத்தை திட்டி நம்முடைய பேராசையெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலைன்னு சொன்னால் சாதாரண ஆசைகளும் சரிதான் பேராசைகளும் சில சமயம் பெரிய தோல்வியை சந்திக்கும் அதில் சந்தேகமே கிடையாது சிறிய ஆசைகளும் கூட தோல்விகளை சந்திக்கிறது வழக்கம் அது வினையினுடைய காரணம் என்று சொல்லி இருக்கிறது சாஸ்திரங்கள் ஆகவே கவனிக்கணும் முறையாக நம்ம படிக்காததுனால நம்ம கடவுளை குறை சொல்கிறோம் மகான்களை குறை சொல்கிறோம் சாஸ்திரங்களை குறை சொல்கிறோம் மருளானாம் மானா பிறப்புன்னு முதல் குரல்லே இப்போ பார்த்துட்டோம் ஆகவே இந்த மருளை நீக்க வேண்டும் மருள் எப்படி நீக்கிறது தொடர்ந்து நாளைக்கு சிந்திப்போம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்